அடுத்த பாட்ட இந்த ஐிகளை வழிபட்டு அணிந்தார்க்குடிகள் வணங்கி அவருடைய திருவடியை வணங்கி அடுத்தவராகிய கடம்புள்ள நாயினார் கதையை சொல்றேன் இவர் நடுநாடு என்று சொல்லப்படுகிற பகுதியிலே வாழ்ந்தவர் இப்பொழுது நிவாநதி என்று பெண்ணாக பக்கத்தில் ஓடுற ஆற சொல்வோம் அல்லது அது வந்து அதுக்கு வெள்ளாறு என்று ஒரு பெயர் அந்த வெள்ளாற்றங்கரையில தென்கரையிலே இருக்குதான் இந்த இருக்கு வேலூர் என்ற ஒண்ணு சேக்கிழார் அடையாளம் சொல்றார் திருக்குளசீர் மாடங்கள் திருந்து பெறும் குடிநெருங்கி தெற்கு வட வெள்ளாற்று தென்கரை வெள்ளாற்றிலேயே ரெண்டு வெள்ளாறு இருக்கு அது ஒன்னு வடக்கு வெள்ளாறு இன்னொன்னு தெற்கு வெள்ளாறுங்க இப்ப அந்த சேத்தாத்து பக்கத்தில் ஓடு பாருங்க ஒரு வெள்ளாறு அதுக்கு வடக்கு வெள்ளாறு தெற்கு வெள்ளாறு எங்க இருக்குன்னா ஆவடையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு ஆவடையார் கோயில் கொஞ்சம் வடக்கால அந்த வெள்ளாறு இருக்கிறது சோழநாடு சோழ நாட்டுக்குடம் இந்த இடத்துல ஓடப்படுகிற ஆர்வு தான் அந்த வடவெள்ளாற்றினுடைய தென்கரையில் இருக்குது இந்த ஊர் இன்னும் அடையாளம் சொல்ற வடவெள்ளாற்று தென்கரை பிறகு அந்த ஊரிலே விளங்கும்படியான பொழில் வறுக்கை நடுஞ்சுளை பொழிந்தையின் மடுநழைத்து வயல் வெம்மும் அங்கிருக்கிற பலாமரங்கள் எல்லாம் பலாப்பழம் வெடிச்சு சுளையிலிருந்து தேன் வழிஞ்சி வாய்க்காலா ஓடி குளத்தில் நிரப்பும் அப்படிப்பட்ட இருக்கு வேலூர் என்பது இந்த ஊர் அந்த ஊரிலே அப்பதியில் குடிமுதல்வர்க்கு அதிபராய் அந்த ஊரில் உள்ளவர்களே தலைவர் அளவிறந்த எப்பொருளும் முடிவறியாது எய்து பெறும் செல்வத்தார் எண்ணி கணக்கிட முடியாத அளவுக்கு அவர்கிட்ட செல்வம் இருக்கு பெரிய பணக்காரர் ஒப்பில் பெறும் குணத்தினால் உலகில் மேம்பட நிகழ்ந்தார் நல்ல குணம் வேற அதிலும் உயர்வே சிறந்திருந்தான் மெப்பொருளாவன ஈசன்கழல் இந்த உலகத்துல எது அழியாத பொருள் கேட்டா சிவபெருமான் திருவடி ஒண்ணுதான் மற்றதெல்லாம் அழிகிற பொருள் மற்ற பொருளுக்கு ஆசை வைக்க கூடாது அழியாத பொருளாகிய இறைவன் திருவடியிலே நாம் ஆசை வச்சு திருவடி கருதி போக வேண்டும் என்பது இவருடைய நோக்கம் அதான் மெப்பொருளாவன ஈசன்கழல் என்று விருள்ளார் தாவ பெருஞ்செல்வன் தலைந்த பயன் இது தாம் படைத்த செல்வத்தின் பயன் இதுதான் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன செய்ய செல்வத்துக்கு பயன் இவருடைய நினைவு ஒளிவிளக்கு சிவன் கோயில் உள்ள கோயிலுக்குள்ள விளக்கு போடணும் அப்படின்னு இவருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா வரும் தொண்டு செய்யற போது ஒருத்தர் அடியாறு சாப்பாடு போடுவார் ஒருத்தர் கோயிலுக்கு பூவே கட்டி கொடுப்பார் ஒருத்தர் விளக்கரிக்கலாம் அது அவருடைய விருப்பம் அதுல இந்த கணங்குள்ள இருக்கு கோயிலுக்கு விளக்க போனது இவருடைய எண்ணம் இவர் சிவன் கோயிலின் உள்ளடித்து நாவார பரவுவார் நல்குறவு வந்த இது இப்படி செய்து கொண்டிருக்கிற போது இறைவன் திருவர்களாலே இவருக்கு வறுமை வந்தது தேவாதி தேவரிபிரான் திருத்தல் திருத்தில்லை சென்றடைந்தார் வறுமை வந்த பிறகு இனிமே அந்த ஊர்ல இருக்கவனான்னு அங்குள்ள எல்லா நிலத்தையும் வித்து கையில பணமாக்கி சிவம்பத்துக்கு வந்தார் கொண்டு வந்த பணத்தை சேம்பரத்தில் விளக்கரிக்க மாறி வீட்டிலேந்து கொண்டு வந்து இருக்கிறார் அவமானம் யாசிக்க கூடாது என்று நினைக்க வந்தார் காய முயற்சியில் அறிந்த கணம்புல்லு கொடுவந்து தொண்டு செய்ய நம்ம உடம்பாக உழைக்கணும் சிதம்பரத்துல வயல்வெடிகளை மலைச்சிருந்த கணம்புல்லு ஒரு புல் அதுக்கு சம்பைன்னு பேர் இன்னொரு பேர் அந்த புல்லுக்கு சம்ப அந்த புல்லை அடுத்து தட்டி சேவ சம்பந்தின்னு பார்த்துருக்கலாம் அந்த புள்ளினாலே நீளநீளமா இருக்கும் அந்த புல் அதை காய வச்சு அதை தட்டியா கட்டி போடுவார்கள் சில பேர் வீட்டுக்கு விடலா மேரே போடுவார் அதனால இந்த புள்ளை அடித்துக் கொண்டு வந்து யாருக்கு தேவையோ அதை விற்க வர்றாரு இவர் ஆகவே இந்த புள்ளையை அடித்துக் கொண்டு கணம்புல்லு கொடுவந்து மேய விலைக்கு கொடுத்து அதை ஊர்ல விலைக்கு விற்கிறார் விலை பொருளால் நெய் மாறி அப்படி கிடைச்சி தம் பொருளை கொடுத்து நெய் வாங்கினார் தூய திருவிளக்கு எரித்தார் கோயிலில் விளக்கப்பட்டார் துளக்கடுமை தொண்டர் இவ்வாறு செய்தார் இப்பகையால் திருவிளக்கு எரித்து வர அங்க ஒரு நாள் மெய் வருந்தி அறிந்தடித்து கொடி வந்த விற்கும்புல் தின தோறும் போடுவார் ஒரு நாள் கொண்டு வந்தே விளக்குல இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு நிச்சயம் அரிசி சமைச்சு சாப்பாடுறதுக்கு அரிசி தேவை அதை சமைக்கிறதுக்கு தண்ணீர் தேவை ஆனா மேல இருக்கிற கூரை பொத்துக்கிட்டு ஒழுவுனா கூட அவன் கவலைப்பட மாட்டான் வீட்டுக்கு மேல இருக்கிற ஓடு போயிடுச்சு அப்படின்னா தினந்தோறும் தேவையில்லை எத்தனை உழுவிட்டுன்னு கவலை இல்லாமல் இருப்பான் சாப்பாடுகள் கவலைப்படுவான் இந்த புல்லு இருக்க இந்த புல்லை எத்தனை பேர் வலைக்கு வாங்குவார்கள் தினந்தோறும் அரிசிய தெருவில் வித்தா எல்லாரும் வாங்கிடுவாங்க கரிகா வித்தா கூட எல்லாரும் வாங்க மாட்டாங்க சில பேர் தான் வாங்குவாங்க இந்த புள்ள வித்தா என்னைக்கோ ஒருத்தன் தான் கூறிக்க வாங்குவான் ாலும் ஒரு வருஷத்துக்கு மேற்கொண்ட அன்றாடம் தேவையான பொருள் எதுவோ அதை விக்கிறவன் தான் கெட்டிக்காரன் எப்போ பத்து வருஷத்துக்கு அவன் சரியான வியாபாரியாக இருக்க முடியாது அவன் சம்பாதிக்க முடியாது அதனாலே இவர் கொண்டு பொருளை விலைக்கு வாங்குறவர்கள் ரொம்ப குறைச்சா அதனால விலைக்கே வாங்கல விலைக்கு வாங்காமல் இவருக்கு தொண்டு செய்ய முடியல கோயிலுக்கு போய் விளக்கிற அண்டிக்கு விற்காத எடுத்து எரிய விட ஆரம்பிச்சார் புல் எரி விட்டா தேரம் எரி ஒரு மணி நேரம் எரிச்சா ஒரு ஒரு ஜாமும் எரிய விட்டாருங்கிறார் மெய்வறிந்து அறிந்தடித்து கொடி வந்து விற்கும் புள்ளிய விடத்தும் விலை போகாது ஒழியவும் இப்பணிஒழியார் அறி புல்லை வினை மாற்றி அணிவிளக்காய்பார் முன்பு திருவிளக்கரிக்கும் முறை யாமம் குறையாமல் ஒரு யாமம் முதல் யாமம் குறையாமல் மின் புல்லும் ஒரு யாமம் வரையில் கூட அந்த புல்லை எரிக்க அதுக்குள்ளே புல்லு தீந்து போச்சு திரு மங்களமாம் பெருங்கை பெருங்கருணை வைத்தருளச்சு எந்த பிரான் கணங்குள்ளர் இனி தெரிஞ்சி முத பாட்ட அன்பு புரிவார் அடுத்த விளக்கு தம் திருமுடியை என் முருகம் அடுத்தார் உடனே தன் தலைமையிருக்கேன் அதையே விளக்கா எரிச்சு என்று சொல்லி இரவன் தோன்றி அவரை அவருடைய உயிரை தனியாக எடுத்து கைலாயத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார் அது அடுத்த பாட்டை சொல்றேன் அது மங்களமாம் பெருங்கருணை வைத்தரல சிவலோகத்து எங்கள் விரான் கணம்புல்லர் இனி அமர்கின்றார் இந்த கணம்புல்லர் கைலாயத்தில் போய் சேர்ந்தார் கழுத்தறிஞ்சி என்னையும் விளக்கில் ஊத்துறேன்னா எரித்து விடுகிறேன்னு போகிறார் இப்படி வன் தொண்டு செய்தவர்கள் எல்லாம் இந்த பகுதியை கடைசியில கொண்டு வர்றார் சேக்கிழ அதாவது இந்த வரிசையில வச்ச ஒரு சுந்தரதான் சுந்தர பட்சத்தை இவர் இப்படி விளக்கி காட்டுற அடுத்தது காரிநாயனார்